வலப்புறம் தான் திரும்ப வேண்டும் என்று எண்ணிக்கொள்வதன் மூலம் தனது தொழுகையில் ஷைதானுக்கு சிறிதளவும் இடம் அளித்துவிட வேண்டாம் நபிசலாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் பல சமயங்களில் தம் இடப்புறம் திரும்பக்கூடியவர்களாக இருந்தனர்